கா வெளிச்சம் ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் கொண்டு பத்தொன்பதாம் வசனங்கள் பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தேர்ந்த பிறகு அவர்களை கூட்டினார்கள் இஸ்ரேல் முழுவதும் யாவே தேவனுக்கு முன்பாக ஒரே சமூகமாக நிற்க அழைக்கப்பட்டார்கள் அது ஒரு சாதாரண கூட்டம் அல்ல அது ஒரு பரிசுத்த கூடுதல் குடும்பங்கள் ஏதோ ஒரு ஒழுங்கற்ற கூட்டமாக நடத்தப்படவில்லை அவர்கள் தங்கள் வம்சம் தங்கள் கோத்திர தங்கள் வீட்டார் வாரியாக பதிவு செய்யப்பட்டார்கள் அதன் பிறகு மிக ஒரு கோடு கிழிக்கப்பட்டது இருபது வயது மற்றும் மேற்பட்ட ஆண்கள் அனைவரும் யாவை தேவன் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஒவ்வொருவராக எண்ணப்பட்டார்கள் சீனாய் வனாந்திரத்தில் கடவுளின் அறிவுறுத்தலின் பேரில் பெயர்கள் எழுதப்பட்டது வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் கடவுள் தம்முடைய மக்கள் முகமற்ற ஒரு கூட்டம் அல்ல என்பதை இஸ்ரேலுக்கு மேலும் அவர் பதிவு செய்கிறார் புதிய சிருஷ்டியின் விசுவாசிகளாக நாம் இதை வாசிக்கும் பொழுது இந்த படம் இன்னும் தெளிவாகிறது ஏனென்றால் சீனாய் ஒரு நிழல் மட்டுமே ஆனால் நாம் ஒரு மேலான நிஜத்தில் நிற்கிறோம் என்று கடவுள் நமக்கு காட்டுகிறார் பயத்தோடும் புகையோடும் கூடிய சீனாய் மலையில் நாம் கூடுவதில்லை வேதம் சொல்கிறது நாம் சியோன் மலைக்கும் பரலோக எரிசிலேமுக்கும் முதற் பேரானவர்களின் சபைக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவனிடத்திற்கும் வந்துள்ளோம் இதன் என்னவென்றால் புதிய படிக்கை அங்கத்துவம் இஸ்ரேலர் வனாந்திரத்தில் யாவை தேவனுக்கு முன்பாக நின்றார்கள் நாமும் இயேசுவின் இரத்தத்தினால் யாவை தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம் அவர்கள் அன்று ஒரே நாளில் கூட்ட என்ன நடக்கிறது இந்த உலகத்திற்கு புரியாத நேரத்திலும் நாம் கடவுளுடைய மக்களாக தொடர்ந்து கூடி வருகிறோம் பரலோகம் அதை தெளிவாக பார்க்கிறது என்ாகமத்தில் மக்கள் தங்கள் வம்ச வழிபடி பதிவு செய்யப்பட்டார்கள் புதிய உடன்படிக்கையில் நம்முடைய வம்சவழி இரத்த உறவை விட ஆழமானது அது மறு பிறப்பு நாம் யாக்கோபின் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் எண்ணப்படவில்லை மாறாக நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்பதால் எண்ணப்படுகிறோம் மோசை எப்படி அவர்கள் பெயர்களை பதிவு செய்தாரோ அதே போல புதிய ஏற்பாடு நமக்கு ஆறுதலையும் அதே சமயம் ஒரு நடுக்கத்தையும் தரும் இணையான உண்மையை சொல்கிறது நம் பெயர்களும் எழுதப்பட்டிருக்கின்றது ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று ஏசு தம் சீஷர்களிடம் கூறினார் எபிரைய புத்தகம் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சபை என்று பேசுகிறது விசேஷம் ஜீவ புத்தை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறது கவிதை நயம் அல்ல இது உடன்படிக்கையின் அடையாளம் கடவுளுக்கு தம் மக்களை பெயர் பெயராக தெரியும் கடவுளின் பதிவேட்டில் பக்கங்கள் காணாமல் போவதில்லை எழுத்து பிழைகள் இருப்பதில்லை அது முழுமையான துல்லியத்தோடு இருக்கின்றது அவர்கள் எண்ணப்பட்ட வரம்பு முக்கியமானது இருபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் என்பது பொறுப்பை குறித்தது அந்த நபர் சமூகத்தின் அழைப்பில் இனி ஒரு குழந்தையாக கருதப்பட மாட்டார் என்று அது நியமிக்கப்பட்டான், புதிய சும்மா வேடிக்கை பார்ப்பதற்காக ரச்சிக்கப்படவில்லை நாம் போர் வீரர்களாக இருக்கவே ரச்சிக்கப்பட்டோம் ஆனால் பூமிக்குரிய வாள்களோடு அல்ல நாம் உறுதியாக நிற்கவும் பிசாசை எதிர்க்கவும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடவும் நல்ல தீங்குகளை சகித்துக் கொள்ளவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரலோகத்தின் சேனை உடல் வலிமையில் அல்ல ஆவிக்குரிய உறுதியில் கட்டப்பட்டுள்ளது நமது போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல ஆனால் ஆவிக்குரிய அதிகாரங்களோடும் பொய்களோடும் சோதனைகளோடும் பயத்தோடும் பெருமையோடும் மற்றும் உலகத்தின் கவர்ச்சிகளோடும் இருக்கிறது ஆனாலும் நாம் தனியாக போராடுவதில்லை இஸ்ரேலுக்கு மோசையும் ஆரோனும் மற்றும் கடவுளுடைய பாளையத்தின் ஒழுங்கும் இருந்தது நமக்கு நம் தளபதியாகிய கிறிஸ்து இருக்கிறார் நம் பலனாக பரிசுத்த ஆவி இருக்கிறது நம் பட்டயமாக தேவ வார்த்தை இருக்கிறது நம் கேடமாக விசுவாசம் இருக்கிறது நம் மார்க்கவசமாக நீதி இருக்கிறது நம் காலணியாக சமாதானம் இருக்கிறது இப்போது இருபது என்பதன் அர்த்தம் நம்முடைய பயணத்துக்கு ஒரு வலுவான கண்ணாடியாக மாறுகிறது இருபது வயது என்பது எண்ணப்படுவதற்கான வயதை அதாவது பொறுப்புள்ள வயதை குறிக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இருபது என்பது நீண்ட கால சகிப்பு தன்மையை குறிக்க பயன்படுத்தப்படுவதையும் நாம் காண்கிறோம் யாக்கோபு இருபது வருடம் உழைத்தது பேயழைக்காக இருபது வருடம் காத்திருந்தது சிம்சோன் இருபது வருடம் ஞானம் விசாரித்தது விசுவாசத்தன்மை சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்படும் ஒரு நீண்ட முழுமையான காலப்பகுதியை இருபது சித்தரிக்கிறது உடனடி முடிவுகளை விரும்பும் இந்த தலைமுறையில் புதிய சிருஷ்டியின் விசுவாசிகள் கேட்க வேண்டிய செய்தி இது கடவுள் வாழ்க்கையை எப்போதும் உற்சாகமான நாட்களை வைத்து அளவிடுவதில்லை அவர் பெரும்பாலும் அதை விசுவாசமுள்ள வருடங்களை கொண்டே அளவிடுகிறார் அப்படி என்றால் நமக்கு இதன் அர்த்தம் என்ன புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வேகம் அல்ல அது ஒரு நீண்ட கால கிழிப்படிதல் நாம் மறுபடியும் பிறந்த நாளில் நம் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டது மற்றும் நாம் கடவுளின் சியோன் சபையில் வைக்கப்பட்டோம் ஆனால் அந்த நாளிலிருந்து நாம் இன்னொரு விதத்திலும் எண்ணப்படுகிறோம் அதாவது சகித்திருப்பவர்களாக எண்ணப்படுகிறோம் ஒரு மாதம் ஒரு காலத்திற்கு அல்ல வார்ப்பந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று அவர் சொன்னார் ரச்சிப்பு கிரியைகளால் சம்பந்தப்படுத்துகிறது என்று இதற்கு அர்த்தம் அல்ல மாறாக உண்மையான விசுவாசம் தொடர்ந்து நிலைநிற்பதன் மூலம் தன்னை வெளிப்படுத்தும் என்று அர்த்தம் நமக்கு நியமித்திருந்தி பார்த்து என்று வெறும் ஆரம்ப புள்ளி மட்டுமல்ல அது தொடர்ந்து நடக்கும் தொடர்ந்து ஜெபிக்கும் தொடர்ந்து மன்னிக்கும் தொடர்ந்து ஊழியம் செய்யும் மற்றும் தொடர்ந்து நம்பும் ஒரு புதிய வகையான வாழ்க்கை புதிய உடன்படிக்கையில் உள்ள சகிப்புத்தன்மைக்கு ஒரு தனிய அழகு உண்டு அது கைவிடப்பட்டவர்களின் சகிப்பு தன்மை அல்ல இது உதவி செய்யப்படும் சகிப்பு தன்மை மனிதனை பலப்படுத்துகிறது தெய்வ பக்தியற்ற தன்மைக்கு இல்லை என்று சொல்ல கிருபை நம் இதயத்திற்கு போதிக்கிறது சோதனைகள் பெருமையை உண்டாக்குகின்றது பெருமை முதிர்ச்சியை உண்டாக்குகிறது பயணம் நீண்டதாக இருக்கும்பொழுது கூட நாம் சொந்த பலத்தில் சகித்திருக்கும்படி கேட்பதில்லை புதுப்பிக்கிறார் பெரும்பாலும் அந்த நீண்ட காலம்தான் கிறிஸ்துவை நமக்குள் கடவுள் உருவாக்கும் இடமாக மாறுகிறது வனாந்திரத்தில் இஸ்ரேலர் சார்ந்திருப்பதை கற்றுக்கொண்டனர் நம்முடைய மேலும் கடவுள் இந்த சகிப்பு தன்மைக்கு பலன் அளிக்கிறார் புதிய ஏற்பாடு பொறுப்பற்ற வாழ்வை புகழ்வதில்லை அது உண்மை தன்மைக்கு கிரீடங்களை வாக்களிக்கிறது கடவுளிடத்தில் அன்பு கூர்ந்து சோதனைகளை சகிக்கிறவர்களுக்கு வாக்களிக்கப்படுகிறது கிறிஸ்துவின் வருகையை விரும்புகிறவர்களுக்கு மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று மக்களிடம் சொல்கிறார் வெகுமதி என்பது லஞ்சமல்ல தம்முடைய கிருபை தம் பிள்ளைகளுக்குள் உருவாக்கியதை கனப்படுத்துவது தகப்பனின் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாம் சகித்து கொண்டு மன்னித்து ஊழியம் செய்து விசுவாசமாக இருக்கும் பொழுது பரலோகம் அதை பதிவு செய்கிறது வனாந்திரத்தில் எப்படி பெயர்கள் எழுதப்பட்டதோ அப்படியே அன்பின் கிரியைகளும் சகிப்பு தன்மையையும் கடவுளால் நினைவு எதுவும் வீணாவதில்லை மறக்கப்படுவதில்லை மறைவான கீழ்படிதலும் கடவுளின் பார்வைக்கு தப்புவதில்லை எனவே இருபது வயதில் நடந்த அந்த கணக்கெடுப்பு வெறும் வரலாறு மட்டுமல்ல அது ஒரு அழைப்பு கடவுள் தம் மக்களை எண்ணுகிறார் என்று அது சொல்கிறது கடவுள் பொறுப்பை ஒப்படைக்கிறார் என்று அது சொல்கிறது கடவுள் ஒரு ஒழுங்கான சேனையை உருவாக்குகிறார் என்று அது சொல்கிறது நம் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளது நாம் போர் வீரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நாம் இந்த நீண்ட காலத்தை சகித்து வேண்டும் விசுவாசம் பார்வையாக மாறும் வரை முழுவதும் நிலைத்திருக்க வேண்டும் சீனாய் வனாந்திரத்தில் பதிவு செய்தார் புதிய உடன்படிக்கையில் கடவுளே பரலோகத்தில் பெயர்களை எழுதுகிறார் பெயரை எழுதுகிறவரே நம்மை பலப்படுத்துகிறார் பாதுகாக்கிறார் மற்றும் வெகுமதி அளிக்கிறார் ஆகவே நாம் கணக்கில் இல்லாத மக்களைப் போல வாழ சியோனில் பெயர் பதிவு செய்யப்பட்டவர்களை போல வாழ்வோம் அழைக்கும் வரை பொறுப்புள்ளவர்களாகவும் நம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் வாழ்வோம் ஜபம் பிதாவாகிய யாவை தேவனே நீர் எங்களை முகமற்ற ஒரு கூட்டமாக நடத்தாமல் எங்களை அழைத்து வரிசைப்படுத்தி பெயர் சொல்லி அறிந்திருப்பதற்காக உமக்கு நன்றி எங்கள் மத்தியஸ்தராகியேசுவின் மூலம் நாங்கள் சியான் மலைக்கு வந்திருக்கிறோம் என்பதற்காகவும் உமது பரிசுத்த சபையில் பரலோகத்தில் எங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருப்பதற்காகவும் உமக்கு நன்றி இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் எங்களை உண்மையான போர் வீரர்களாக மாற்றுங்கள் நீர் அருளும் கவசத்தால் மாற்றுங்கள் பார்வையாக மாறும் வரை இயேசுவின் மீதே கண்களை வைத்து இந்த நீண்ட காலத்தை பொறுமையோடும் பரிசுத்தோடும் சகித்திருக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் பயணம் கடினமாக இருக்கும் பொழுது நாங்கள் ஓட்டத்தை நன்றாக முடித்து நிர்வாக்களித்த கிரீடத்தை பெற்று கொள்ளும்படி உமது கிருபையால் எங்களை பலப்படுத்துங்கள் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்